சத்துவ சம்பந்தமுடைய மார்க்கம் யாதெனில் சத்போதம் சத்கர்மம் சத்சங்கம் சத்காலம் சத்விசாரம் சத்பாத்திரம் சர்சனம் சற்செய்கை முதலியனவும் சத்துவ சம்பந்தம் உடையன இதன் இயல்பாவன கொல்லாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் இது சத்துவ குணத்தின் வாச்சியார்த்தம் இவ்வண்ணம் வாச்சியானுபவம் பெற்று சொரூப அனுபவமாகிய சாதனமே சமயசன்மார்க்கம் சமயாதீதமாவது மதம் மத சன்மார்க்கத்தின் பொருள் நிர்குண லட்சியம் செய்வது நிர்குணமாவது பூர்வகுணமாகிய சத்துவத்தின் வாட்சியானுபவம் பெற்று லட்சியானுபவம் பெறுதல் யாதெனில் சோகம் சிவோகம் தத்துவமசி சிவத்துவமசி என்னும் வாக்கியத்தின் முக்கிய அனுபவம் அனுபவம் என்பது யாது சத்துவகுண நிர்குண லட்சியத்திற்கு மார்க்கம் நான்கு அவை என்னெனில் சத்துவகுணத்தின் முதல் விளைவு தன் அடிமையாக பலரையும் பாவித்தல் இரண்டாவது புத்திரனாக பாவித்தல் மூன்றாவது சிநேகிதனைப் போல பாவித்தல் நான்காவது தன்னைப்போல பாவித்தல் இது ஜீவஞாயம் இவ்வாறே தான் கடவுளுக்கு அடிமையாதல் புத்திரன் ஆதல் சினேகன் ஆதல் கடவுளே தானாதல் இது சத்துவகுண லட்சியார்த்தமாகிய மத சன்மார்க்க முடிவு சத்துவகுண விளைவு என்பதற்கு பொருள் சத்துவ குணத்தின் முக்கிய லட்சியமாகிய எல்லாம் வல்ல சர்வசித்தியோடு ஞான சித்தியை பெறுதல் நெல்லை விடைத்தான் என்பதன் பொருள் உழுதல் தொடங்கி கிரகத்தில் சேர்த்து அனுபவிக்கின்ற பரியந்தம் அடங்கியிருப்பது போல் சன்மார்க்கம் என்பது சாதாரணம் முதல் அசாதாரணம் ஈராக அடங்கிய பொருளென கொள்க குண நிர்குண வாச்சிய லட்சியார்த்தமாகிய சமய மதத்தின் அனுபவம் அல்லாதது சுத்த சன்மார்க்கம் இம்மார்க்கத்திற்கு மேல் மார்க்கங்கள் அல்லாதனவே அன்றி இல்லாதனவல்ல சுத்தசன்மார்க்கந்தான் யாதெனில் சுத்தம் என்பது ஒன்றும் அல்லாதது சுத்தம் என்பது சன்மார்க்கம் எனும் சொல்லுக்கு பூர்வம் வந்ததால் மேற்குறித்த சமய மத அனுபவங்களை கடந்தது சத்மார்க்கம் என்னும் பொருட்கு அர்த்தம் நான்கு வகை அத்து பூர்வாதி உத்தரோத்தர பரியந்தம் இதன் முக்கிய லட்சியம் சுத்த சன்மார்க்க அனுபவஸ்தானமாகிய சுத்த சிவதுரியாதீத நிலை பெறில் விளங்கும் ஏகதேசத்தில் ஒருவாறு பூர்வம் என்பதற்கு பொருள் சிருஷ்டியாதி அனுகிரகம் ஈராக செய்யும் பிரமாதி சதாசிவம் ஈராகவுள்ள பஞ்சகிருத்திய கர்த்தர்களின் ஒவ்வொரு கிருத்தியத்தின் விரிவு ஐந்தாக விரிந்த கர்த்தர்பேதம் இருபத்தைந்தாக விரிந்த மகா சதாசிவானந்த அனுபவ காலத்தை அறுபத்து நாலாயிரத்தில் பெருக்கிய கால அளவு எவ்வளவோ அக்கால அளவு சுத்த மகா சதாசிவானுபவத்தை பெற்று சுத்த தேகியாயிருப்பது சத்தென்பது பரிபாஷை அது அனந்த தாத்பரியங்களை கொண்டு ஓர் வாக்கிய பதமாய் நின்றது மார்க்கம் என்பது யாதனின் துவாரம் வழி வழி என்பது சத்தென்னும் பொருளின் உண்மையை தெரிவிக்கின்ற மார்க்கம் ஆதலால் எவ்வகையிலும் உயர் உடையது பாவனாதீத அதீதம் குணாதீத அதீதம் லட்சியாதீத அதீதம் வாட்சியாதீத அதீதம் ஆகிய சுத்த சன்மார்க்கம் மேற்படி மார்க்கத்தின் ஏகதேசம் அடியிற்குறிக்கும் அனுபவங்கள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வகை தடையும் வாராத சுத்தமாதி ஞானதேக சித்தியும் அண்டபிண்ட தத்துவங்களை சுதந்திரத்தில் நடத்தும் தனிப்பெறும் வல்லமையும் ஏம ரவுப்பிய பிரேத ஜீவிதாதி சித்தியும் வஸ்து பிரத்ய்சானுபவ சித்தியும் ஆகிய இவற்றை ஒருங்கே அடைவது மேற்குறித்த மார்க்கத்தின் முடிவு உருவாறு